தேனாராமையலும் மௌலியும் திருக்கிளர்குளை காதும் காணாராமலர் திருமுகச் சோதியும் கைரவத்துவர்வாயும் மோனமாகிய வடிவமும் மார்வமும் முத்திரை திருக்கையும் ஞானதேசிகன் சரணதாமரையும் என் நயனம் விட்டு அகலாவே சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் மராங்குசமோ நமோ தாமம் துளவோ வகுழமோ தோழி ரண்டோ நான்கு முழவோ எம்பெருமாக்கு பக்தி பிராவபவ் பாவ சந்துஷித பிரணயசாரசூர்ண வேதாத்திரத்னி அச்சுதிவியதாம ஜிஆத் பராங்குஷபயோதி அசீமூமா சுயபதியான சர்வேஸ்வரன் அலை மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள் பதின்மர் என்கிறார் சுவாமி மணவாள மாமனிகள் தான் அருளிச் செய்த உபதேச ரத்தின மாலை என்றதான பிரபந்தத்திலே பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மடிசை ஐயன் அருள்மாரன் சேரலர்போன் துய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் இது இவர் தோற்றத்து அடைவான் இது இவர்களுடைய அவதாரக் கிரமம் என்று தெரிவித்தார் ஆழ்வார்கள் பதின்மராக இருந்தாலும் அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக அந்த ஆழ்வார்களுக்குள்ளே அவைவியாக அந்த ஆழ்வார்களுக்கு அங்கி என்று கொண்டாடப்படக்கூடியதான ஆழ்வார் வைகாசி மாதம் திருவிசாக நட்சத்திரத்திலே கடகல் குணத்திலே அவதாரம் முன்னியதான ஆழ்வார் குருகூர் சடகோகன் என்னும் காரிமாரன் என்னும் காரிப்பிரான் என்னும் ஞானதேசிகன் என்னும் ஞானப்பிரார் என்னும் பகுல பூஷண பாஸ்கரர் என்னும் பிரபந்த ஜன கூடஸ்தர் என்னும் கொண்டாடப்படுகின்றதான சுவாமி அருளி செய்ததான பிரபந்தங்கள் நான்கிலே திருவிருத்தம் என்பதான பிரபந்தத்தை அடியனை கொண்டு இரண்டொரு வார்த்தைகள் இந்த கோட்டியிலே உண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்ததான ஸ்ரீவுவே சுவாமியுடையதான திருவடி தாவர்களிலே அடியனுடையதான கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன் அருளி செய்ததான பிரபந்தங்கள் நான்கு அழ்வார் எம்பெருமான எப்படி அனுபவித்தார் அவதாரம் காலம் தொடக்கமாக எம்பெருமானுடைய திருவடிகளிலே பரபக்தி பரக்யானம் பரமபக்தி தலையெடுத்தவராக எம்பெருமானைத் தவிர மற்ற ஒன்று அறியாதவராக எம்பெருமானுடைய குணானுபவதுபோக்காக எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்வதாக அழ்வார் காலத்தை போக்கினார் பொழுதை போக்கினார் என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் பரபக்தி என்பது ஒரு பொருளை பார்த்தவுடனே நமக்கு உண்டாக கூடியதான ஆசை பரக்யானம் என்பது அந்த பொருளை எந்த வஸ்துவடத்திலே நமக்கு ஆசை உண்டானதோ அந்த வஸ்துவை அனுபவிக்கவானும் அனுபவித்ததால் உண்டானதான ஒரு ஆனந்தம் பரக்யானம் என்பது ஒரு வஸ்துவை அனுபவித்து அதனாலே ஆனந்தம் உண்டான காலத்தில் இந்த வஸ்துவை நாமும் இடைவிடாது விச்சேதம் இல்லாமல் சர்வதேசத்திலும் அனுபவிக்கவானும் என்று உண்டாக கூடியதான எண்ணமே பரத்யானம் இதுவே அழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருவடிகளிலே உண்டானது சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரே என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே உண்டாடுமா போலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே அபாரமான ஈடுபாட்டுடனே இருக்கக்கூடியதான அழ்வார் அந்த அழ்வார் எம்பெருமானை எப்படி அனுபவித்தார் எம்பெருமானுடைய திருநாமங்களை தெரிவித்தார் எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்களை கொண்டாடினார் எம்பெருமானுடைய வடிவலகை கொண்டாடினார் எம்பெருமான் உகந்து அருளினதான திவ்ய தேசங்கள் அந்த திவ்ய தேசங்களை கொண்டாடினார் அந்த திவ்ய தேசங்களே கசியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை கொண்டாடினார் இதற்கு ஆழ்வார் தானான தன்மையை விட்டு பெண்ணுடை உடுத்து பராங்குச நாயகி என்றதான திருநாமத்தியை மேரிட்டுக் கொண்டு பெண்ணாக பாடியதான பாசுரங்கள் ஆக ஆழ்வார் சதுர்முகனான பிரம்மா நான்கு முகங்களாலே எப்படி நான்கு வேதங்களையும் லோகத்திலே பிரவர்பித்தானோ அதே ஆழ்வாரும் நான்கு முகங்களாலே குருகூர் சடகோமனாக பராங்குச நாயகியாக பராங்குச நாயகியனுடைய திருத்தாயாராக பராங்குச நாயகியனுடைய தோழியாக ஆக நான்கு முகங்களாலே சதுர்முகனை போலே நமக்கு தன்னுடைய தான அனுபவத்தை அருளி செய்தார் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய ஆழ்வாருக்கும் நான்கு முகங்கள் இதிலே ஆழ்வார் பராங்குச நாயகியாக அருளிச் செய்ததான பிரபந்தம் திருவிறுத்தம் முதல் பாசுரம் கடைசி பாசுரம் நீங்களாக மற்றைய பாசுரங்கள் ஆழ்வார் தானான தன்மையை விட்டு பெண்ணுடை உடுத்து அருளை செய்ததான வாசுரங்கள் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் சதுர்முகனுக்கு எப்படி நான்கு முகங்கள் உண்டோ அதே போல குருகூர் சடகோபனுக்கும் நான்கு முகங்கள் இதையே ஆச்சாரிய ஹதயத்திலே அழகியமனவாள பெருமாள் நாயனார் தெரிவித்தார் ஞானத்தில் தன் பாசுரங்களை அருளி செய்த காலத்திலே அழ்வாருக்கு ஞான திசையானது மிஞ்சி இருந்தது அழுவார் பராங்குச நாயகியாக திருநாமத்தை பெருமான் வெளிப்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள் இதையே ஆச்சாரிய ஹதயத்தில் மேலும் தெரிவிக்கிறார் அரகியவனவாள பெருமாள் நாயனார் அழ்வார் பராங்குஷ நாயகி என்று பாசுரங்களை பாடினார் பராங்குச நாயகியினுடைய திருத்தாயராக பாசுரங்களை பாடினார் பராங்குச நாயகியினுடைய தோழியாக பாசுரங்களை பாடினாரே ஒரே ஆழ்வாருக்கு பராங்குச நாயகியாக பாசுரங்கள் பாடுவது சம்பாவிதம் ஆனால் நாயகியினுடையதான தாயாராகவும் நாயகினுடையதான தோழியாகவும் ஆழ்வார் பாசுரங்கள் பாடினாரே இது எப்படி உண்டானது என்று கேட்க சுவாமி நம்பிள்ளை சமாதானம் தெரிவிக்கிறார் துலா மாசம் காவிரியில் அபாரமான பிரவாகம் ஓடுறது ஒரு அதிகாரிய கூட்டிட்டு போனார் சுவாமி நம்பிள்ளை காவிரி கரையில நிற்கிறார் நம்பிள்ளை அவரை பார்த்து தெரிவித்தார் காவிரியோ அபாரமாக இருக்க வெள்ளமாக எடுத்து பிரவாகமாக ஓடக்கூடிய காவிரி வெள்ளமாக ஓடக்கூடிய காவிரி நீரானது எங்கு செல்லும் நேராக கடலுக்கு செல்லும் நதிகளிலே செல்லும் ஆறுகளிலே செல்லும் அதே போல எம்பெருமானுடைய திருவடிகளிலே அழ்வாறு குண்டானதான அவா காதல் வேட்கையானது குருகூர் பராங்குச நாயகியாகவும் பராங்குச நாயகனுடைய திருத்தாயராகவும் பராங்குச நாயகனுடைய தோழியாகவும் நான்கு முகங்களாலே அழ்வாரை பாட வைத்தது என்று தெரிவித்தார் சுவாமி நம்பிள்ளை இதையே அழகியமனமான பெருமாள் நாயனார் தெரிவித்தார் சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் என்றதான பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி என்னும் தாயார் என்னும் தலைமகள் என்னும் பெயர் எம்பெருமானோடு நமக்கு உண்டான சம்பந்தம் இதிலே துணிவு இருந்தது என்று தெரிவித்தால் இது தாயார் எம்பெருமானோடு நமக்கு சம்பந்தம் இருந்த காலத்தில் அவனே உபாயம் என்பது நமக்கு தெளிந்து இருந்தால் இதையே உணர்ச்சி என்னும் எம்பெருமானுடைய சம்பந்தம் உண்டு எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயமாகவும் இருக்கிறான் என்றதான ஞானம் தலைக் கட்டின அளவிலே அந்த எம்பெருமானும் உடனே வந்து நமக்கு கிருபை பண்ணாமல் இருப்பது எதனால் என்று பதற்றமடையக்கூடியதான நிலையே பராங்குச நாயகி ஆக சம்பந்த உபாய வலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் என்றதான பிரஜியா அவஸ்தைகளுக்கு தோழி என்னும் தாயார் என்னும் தலைமகள் என்னும் பெயர் அருளி செய்தார் ஆக ஆழ்வார் நான்கு முகங்களாலே நான்கு பிரபந்தங்களை அருளி செய்தார் ரிக்வேத சாரமாக யசுர்வேத சாரமாக அதர்பணவேத சாரமாக சாமவேத சாரமாக ஆக ஆழ்வாருக்கு நான்கு முகங்கள் வேதங்களோ நான்கு ஆழ்வார் அருளை செய்த பிரபந்தங்களோ நான்கு திக்வேத சாரமாக திருவிருத்தம் யசுர்வேத சாரமாக திருவாசிரியம் சாமவேதாரமாக ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களோடு கூடிய திருவாய்மொழி அதர்பன வேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்ன நான்கு பிரபந்தங்களையும் நான்கு வேதங்களுக்கு துல்லியமாக அருளி செய்தார் இதையே அழகிய பெருமாள் நாயனார் அருளி செய்தார் இயற்பாமூன்னும் இயற்பாமூனும் வேதத்திரயம் போலே பன்னார் வாடல் பண்புரை இசைகள் போலே இயற்பா மூன்றும் திருவருத்தம் என்ன திருவாசிரியம் என்ன பெரிய திருவந்தாதி என்ன இந்த மூன்று பிரபந்தங்களும் வேதத்திரயம் போலே ருக்வேதம் போலேர்வேதம் போலே அதர்பேன வேதம் போலே பன்னார் வாடல் திருவாய் மொழி என்று கொண்டாடப்படுகின்றதான ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களும் பண்புரை இசைகொள் வேதம் போலே என்ன அருளி செய்தார் அழகிய மனவாள பெருவாள் நாயனார் இதற்கு மேல அழ்வார் திருவருத்தம் அனை செய்தாரிருவருத்தம் அளி செய்வதற்கு ஆழ்வாருடையதான திருவுள்ளம் என்னது என்பதையும் அருளி செய்தார் அழகியமனவாள பெருமாள் நாயனார் ருக்வேதம் ருக்வேதத்திலே தெரிவிக்கப்பட்டதான வேதாந்த விஷயங்களே தாமவேதிலே விவரித்தார் போது ருக்வேதத்திலே நூறு பாசுரங்களாக ஆழ்வார் அருளி உயர்ந்த விஷயங்களையே ஆழ்வார் தானே ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களாக அருளி செய்தார் என்னும் அருளி செய்கிறார் அழகிய பெருமாள் நாயனார் ருக்கு சாமத்தாலே சரசவாய் பரம்புமா போலே ருக்வேதம் எப்படி சாமவேதமாக விரிந்ததோ அதே திருவிருத்தமே திருவாய்மொழியாக விரிந்தது என்றும் அருளி செய்தார் ஆக அழ்வாருக்கு முக்கங்கள் நான்கு வேதங்கள் நான்கு அழ்வார் அருளி செய்ததான பிரபந்தங்களும் நான்கு இதுக்கு மேல தெரிவிக்கிறார் ஆச்சினியமா வேதங்கள் நான்கு அதற்கு இருப்பது சிக்ஷா வியாகரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் ஆறு உப்பாங்கங்கள் அதே ஆழ்வார் அருளி செய்ததான நான்கு பிரபந்தங்களுக்கும் உப்பாங்கங்களாக திருமங்கையாழ்வார் அருளி செய்ததான ஆறு பிரபந்தங்கள் ஆக ஆழ்வார் அருளி பிரபந்தங்கள் நான்கு இவை அங்கே இவற்றுக்கு அங்கங்களாக இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளை செய்ததான ஆறு பிரபந்தங்கள் இதற்கு உபாங்கங்களாக இருப்பது மற்ற என்பர் அருளை செய்ததான மாலைகளும் மற்ற என்பர் யாரு மற்ற அவர்கள் அருளை செய்ததான மற்றைய பிரபந்தங்களும் இதிலே திருவருத்தம் நூறு பாசுரங்கள் இருக்கக்கூடிய அவகாசம் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் சுவாமி அன்னைக்கே தெரிவித்து நியமித்தார் அடிய இடத்துல நூறு பாசுரங்கள வஸ்து கடல் ஸ்தூலமான வஸ்துல கடலை கொண்டு போய் இட முடியுமோ முடியாதே ஆனா சொன்னார் முடியும் கடலை துளைத்து கடுகிலே இடுவாரை போலே பாசுரங்கள் நூறு இதுல முதல் பாசுரம் கடைசி பாசுரம் இரண்டு பாசுரங்களும் தான தன்மையிலே அருளி செய்தது மற்றையதான தொண்ணூத்தி எட்டு பாசுரங்களும் தான தன்மையை விட்டு பராங்குச நாயகியாக அருளி செய்தது இந்த இடத்துல பராங்குச நாயகி என்றதான திருநாமருக்கு வந்ததே எதனால வந்தது என்று கேள்வி கேட்டு பாசுரம் ஆடினார் நம்மாழ்வாராக பாசுரம் ஆடினார் அதில் ஒண்ணும் விசாரம் கிடையாது பராங்குச நாயகியாக பாசுரம் ஆடினாரே பராங்குஷ நாயகி என்பதான ஜக்தி எப்படி உண்டானது என்று விசாரித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதற்கு ஆச்சரியமான சமாதானம் சம்சலேஷங்களிலும் விஸ்லேஷங்களிலும் பிறக்கும் லாபங்களாலே தாம் பிராட்டிமார் தசையை அடைகிறார் நம்மளை தெரிவிக்கிறார் வீட்டுல எம்பெருமானோடு உண்டானது எம்பெருமானோடு சேர்ந்தார் இது சம்சலேஷம் எம்பெருமான விட்டு பிரிந்தார் இது விஸ்லேஷம் எம்பெருமானைச் சேர்ந்ததான காலத்தில் எம்பெருமானை பிரிந்ததான காலத்தில் அந்த அனுபவம் அந்த அனுபவத்தினாலே உண்டானதான ஆனந்தம் அந்த ஆனந்தம் மிதமின்றி விளங்கியதாலே அழ்வார் தானான தன்மையை விட்டு பராங்குஷ நாயகி என்றதான உடையை மேரிட்டுக் கொண்டு பெண்ணுடைய மேரிட்டுக் கொண்டு பாசுரங்களை பாடினார் இதுக்கு மேல பாசுரங்கள் நூறும் முதல் பாசுரம் நூறாவது பாசுரம் அழ்வார் தானான தன்மையிலே அருளி செய்தது தொண்ணூத்தி எட்டு வாசுரங்கள் ஆழ்வார் பராங்குச நாயகியாக அருளி செய்தது இந்த திருவிருத்தம் இந்த கிரந்தத்துக்கு எதனால பேர் வந்தது விருத்தம் விருத்தம் என்றதான ஒரு சொல் தமிழ் பதம் அந்த விருத்தம் என்றதான பதத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு தமிழ் கண்டு நடந்ததான விஷயத்துக்கு விருத்தம்னு வேறு பழையதான விஷயத்துக்கும் விருத்தம்னு வேறு சரித்திரம் அதுக்கு விருத்தம்னு வேறு விருத்தம்னால் மாறுபாடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு விருத்தம் என்னால் வட்டம் ஒரு அர்த்தம் உண்டு விருத்தம் உண்டு விருத்தம் என்னால் செய்தி என்பதான ஒரு அர்த்தம் உண்டு இந்த கிரந்தத்திலே அழ்வார் விருத்தம் என்பதாலே செய்தி என்றதான அர்த்தத்திலே வாசனங்களை தெரிவித்தார் நடந்ததான விஷயங்களையும் தெரிவித்தார் தான் அடைந்த மாறுபாட்டினையும் தெரிவித்தார் ஆக விருத்தம் என்றதான ஒரு பதத்திற்கு தமிழ் நிகழ்ந்ததிலே தெரிவிக்கப்பட்டதான அர்த்தங்கள் அனைத்தும் அழ்வாருடையதான கிரந்தத்திலே இருக்க பாசுரங்களிலே இருக்க அதனால தான் அழ்வாரை ஆசுகவி என்னும் மதுரகவி என்னும் விஸ்தாரகவி என்னும் நம்முடையதான முன்னோர்கள் கொண்டாடினார்கள் அப்ப திருவருத்தம் என்னது திருவருத்தம் என்னால் உயர்ந்ததான விற்தம் உயர்ந்ததான விற்தம் என்னால் உயர்ந்ததான செய்தியை தெரிவிப்பது வெளிப்படையான அர்த்தம் இதுக்கு மேல திருவருத்தம் என்னால் அழ்வார் பராங்குஷ நாயகியாக பெண்ணுடை உடுத்து தன்னை பிராட்டி திசையிலே வைத்துக் கொண்டு தனக்கும் எம்பெருமானுக்கும் உண்டானதான அனுபவங்களை தெரிவித்தபடியாலே இது திருவிருத்தம் என்னும் தெரிவிக்கப்பட்டது பிராட்டிமார் திசையை அடைந்து எம்பெருமானை அனுபவித்து எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிந்ததாலே உண்டானதான துக்கம் தெரிவிப்பதாலே இது திருவிருத்தம் திருவிருத்தம் என்று தெரிவிக்கப்படுகிறது திரு என்பதாலே தெரிய பிராட்டியார் பெரிய அடைந்தார் தசை அடைந்தார் எம்பெருமான விட்டு ஒரு கணம் கூட புரியாதவள் அதே போல ஆழ்வாரும் அனன்யார்கேஷத்துவம் அனன்ய கதித்துவம் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய சம்ஸ்லேஷத்திலே பிராட்டிக்கு உண்டான ஆனந்தம் எம்பெருமானை விட்டு பிரிந்ததான விசிலேஷம் இதிலே பிராட்டிக்கு உண்டானதான துக்கம் இவை அனைத்தும் பராங்குசநாயகியான ஆழ்வாருக்கும் உண்டானதனாலே திரு என்பதாலே பெரிய பிராட்டியாரை போலே தன்னை பாவித்துக் கொண்டு ஆழ்வார் தனக்கும் எம்பெருமானுக்கும் நடந்ததான விற்பாந்தங்களை அருளி செய்தார் தொண்ணூத்தி எட்டு வாசுரங்கள் தொண்ணூத்தி எட்டு உண்டு தொண்ணூத்தி எட்டு பாசுரங்களாகவும் உண்டுதான் அடைவே இலக்கியத்திற்கும் சேர்ந்ததான இலக்கணம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது மடல் மடல் தெரிவிக்கிறோம் அடிய விஷயம் கிடையாது இருந்தாலும் தெரிவித்து மடல் மடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல் அருளி செய்தார் அனுபவிக்கிறோம் இந்த மடல் என்பது என்ன அப்படிங்கறத நம்முடைய முன்னோர்களும் தெரிவித்தார்கள் சைவ சமயத்தில் இருக்கக்கூடியதான பெரியவர்களும் தெரிவிக்கிறார்கள் மடல் என்பதற்கு எட்டு நிலைகள் உண்டு என்று தெரிவிக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தில் விருத்தம் என்பது மற்றிருத்தம் என்பதான இந்த ஒரு பிரபந்தமே தமிழ் அகத்துறையே தமிழ் இலக்கியத்திலே அகத்துறையை சார்ந்ததான பிரபந்தம் அகப்பொருள் இலக்கணம் பரிசுத்தமாக சேர்ந்ததான பிரபந்தம் இது வெறிவிலக்கு நான் அடியுதல்லை நியாவிளக்கு கட்டுாட்டுதல் நகர் காதல்டைக்கு வருந்து பாங்கற் பாங்கியர் கூட்டம் இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் சேர்ந்ததான சொற்றொடர்கள் துறைகள் இவைகளை அடவே அழ்வார் பராங்குசன் ஆயியாக திருவருத்தம் என்பதான இந்த பிரபந்தத்திலே அழகாக சேர்த்து நமக்காக அருளி செய்தார் ஆக அழ்வார் தலைவனாக பாசுரங்கள் தலைவியாக பாசுரங்கள் தோழியாக பாசுரங்கள் இந்த திருவருத்தத்துல பாங்கன் பாங்கி அப்படின்னு ரெண்டு பதங்கள் வரும் பாங்கி என்னால் தோழி பாங்கன் என்னால் தோழன் பாங்கன் பாங்கி தோழன் அதாவது தோழன் யாரு எம்பெருமான தலைவனுக்கு தோழன் பாங்கி என்னால் தோழி தோழி யாரு வராங்குச நாயகிக்கு தோழி ஆக தலைவன் தலைவி பாங்கி பாங்கன் ஆகிய இவர்கள் கூறுகின்றதாக செவிலித்தாய் கூறுவதாக இவர்கள் கூற்றாக பாசுரங்கள் அமைந்தது ஒண்ணு பார்க்கணும் வெளியிலிருந்து பாக்குறோம் வெளியிலிருந்து பாக்குறப்ப கடல் என்ன தெரிகிறது சமுத்திரத்தில் அலைகள் மட்டும் என்ன தெரிகிறது கொஞ்சம் உள்ள இறங்கினோம் அனுபவிக்கலாமே ஆசை வந்தது இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்கினோம் இன்னும் அனுபவிக்கலாமே ஆசை வந்ததே அதே போல வெளியிலிருந்து பாக்குறப்போ தலைவன் என்னும் தலைவி என்னும் தோழி என்னும் பாங்கன் என்னும் இது போன்றதான திருநாமங்கள் உண்டு அழ்வா வெறும் இலக்கிய சம்பந்தமாவா பாசனங்களை அருள் செய்தார் இல்லையே பரம வேதாந்த கற்பிதமான கிரந்தம் அப்ப இதுல தலைவன் என்பவன் யாரு தலைவன் என்பவன் சாட்சாத் என்பருமான் தலைவி என்பவள் பராங்குஷ நாயகி தோழி என்பவள் பராங்குச நாயகினுடையதான தோழி தோழன் பாங்கன் என்பவன் எம்பெருமானுக்கு பராங்குச நாயகனுடைய நிலையை எடுத்துச் சொல்லக்கூடியவன் செவிலித்தாய் என்பவள் பராங்குச நாயகனுடையதான வளர்ப்பு தாய் ஆக ஆசுரங்கள் பலருடையதான முகத்தினாலே அந்நாபதேச பேச்சினாலே தன்னுடையதான நிலையை எடுத்து இதுவே திருவிருத்தம் இதுக்கு காரணம் என்ன அடிப்படையில் தெரிவிக்கிறார் எம்பெருமானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் உண்டோ எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கான் சுவாமித் எம்பெருமான் சுவாமியாக இருக்கான் எம்பெருமான் சேஷியாக இருக்கான் எம்பெருமான் புருஷனாக இருக்கான் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கான் நாம யாரு எம்பெருமான் சுவாமி என்னால் நாம் தாசர்கள் எம்பெருமான் சேஷி என்னால் அவன் உகந்த சேஷபூதர் இது ரொம்ப முக்கியம் அவன் சேஷி நாம் சேஷபூதர் முக்கியம் கிடையாது அவன் உகந்த சேஷபூதர் இது ரெண்டாவது மூன்றாவது அவன் ஆத்மா நாம் சரீரமாக இருக்கிறோம் அவன் புருஷனாக இருக்கிறான் நாம் ஸ்திரீகளாக இருக்கிறோம் அவனும் புருஷன் நாமும் புருஷன் அல்ல அவன் சுவாமி நாமும் சுவாமி அல்ல அவன் சேஷி நாமும் சேஷி கிடையாது அவன் சுவாமி நாம் தாசர் அவன் சேஷி நாம் சேஷபூதர் அவன் ஆத்மாவாக இருக்கிறான் நாம் சரீரியா சரீரமாக இருக்கிறோம் அவன் புருஷனாக இருக்க நாம் ஸ்திரீயாக இருந்து அந்த புருஷனான எம்பெறுவான் ஸ்திரீயான நம்மை அனுபவிக்க அந்த ஸ்திரீயாக தன்னை பராங்குச நாயகையாக ஆழ்வார் கொண்டு அருளி செய்ததான ஆசுரங்களே திருவிருத்தம் திருவிருத்தம் எனப்படும் நம்முடையதான பெரியவர்கள் ஆச்சரியமா இதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்கான் கணக்கில்லாத கிரந்தமே கிடையாது எல்லாத்திலையும் கணக்கு இருக்கு திருவருத்தம் இருக்கு திருவருத்தம் அந்தாதி துறையிலே அமைந்ததான நூறு பாசுரங்கள் கட்டளை கலித்துறை பாடல்கள் என்ன நம்முடைய பெரியவா தெரிவிக்கிறான் இந்த நூறு பாசுரங்களிலே எம்பெருமானான நாயகன் கலைவன் யார் எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை மட்டும் சொல்லக்கூடியதான பாசுரங்கள் எழுபத்தி ஆறு மேலே எம்பெருமானோடு சேர்ந்ததான காலம் எம்பெருமானை பிரிந்ததான காலம் இலக்கியத்தில் அதுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கா அந்த பேரை மட்டும் தெரிவிக்கிறேன் களவு காலத்துக்கு என்ன பாசுரங்கள் பதினேழு பாசுரங்கள் கற்பு காலத்துக்கு என் உரியதான பாசுரங்கள் எட்டு பாசுரங்கள் களவு கற்பு இவைக்கு பொதுவான பாசுரம் ஒரே ஒரு பாசுரம் இதுக்கு மேல இந்த தொண்ணூத்தி எட்டு பாசுரங்களிலே பராங்குச நாயகியாக அழ்வார் அருளி பாசுரங்கள் ஐம்பத்தி பாசுரங்கள் பராங்குச நாயகியனுடைய தோழியாக அழ்வார் அருளி செய்ததான பாசுரங்கள் இருபத்தி ஒன்று கூறுவதாக எம்பெருமான் கூறுவதாக அமைந்ததான பாசுரங்கள் பாசுரங்கள் பராங்குச நாயகியனுடைய செவிலி தாயார் கூறுவதாக அமைந்ததான பாசுரங்கள் ஐந்து பாசுரங்கள் பராங்குச நாயகியினுடைய தாயார் கூறுவதாக அமைந்த பாசுரம் ஒன்றே ஒன்று கட்டு வச்சு குறி சொல்லக்கூடியவள் இவள் தெரிவிக்கக்கூடிய பாசுரம் ஒன்று பாங்கன் தோழன் இவன் தெரிவிப்பதான பாசுரம் ஒன்று தலைவி எம்பெருமான் வராத காலத்தில் தன்னுடையதான நிலையிலே தானே இறங்கி தெரிவிக்கக்கூடியதான பாசுரங்கள் முப்பத்தி தலைவி எம்பெருமான் வந்த காலத்தில் அவனோடு சேர்ந்து அந்த ஆனந்தத்தை தெரிவிக்கக்கூடியதான பாசுரங்கள் பதினேழு தலைவன் வராத காலத்திலே தலைவி திருமேனை தளர்ந்தவளாக இங்க தலைவி என்னால் பராங்குஷ நாயகி தலைவன் என்னால் எம்பெருமான் பராங்குச நாயகி திருமேனை தளர்ந்து நோய்வாய்பட்ட காலத்தில் பராங்குச நாயகியினுடைய தோழி பராங்குச நாயகியை பார்த்து இறங்கி தெரிவிப்பதாக அறுவலை செய்த பாசுரங்கள் எட்டு அதற்கு மேலே பராங்குச நாயகினுடைய வளர்ப்பு தாயார் செவிலி தாயார் அவள் பராங்குச நாயகியை பார்த்து இறங்கி தெரிவிப்பதாக அருளி செய்தங்கள் ஐந்து பாசுரங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக பராங்குச நாயகியனுடைய தோழி தலைவன் யாரு எம்பெருவான் அந்த எம்பெருவானை பற்றி அந்த எம்பெருவானுடைய குணங்களை பற்றி தெரிவிப்பதாக அமைந்ததான பாசுரங்கள் ஒன்பது பாசுரங்கள் இந்த திருவிருத்தம் என்பதான அந்த கிரந்தம் இதற்கு ஐந்து வியாக்கியானங்கள் சுவாமி நம்பிள்ளை அருளி செய்தது பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்தது வாதிகேசரி அழகியவனவாளியார் அருளி செய்தது சுவாமி அப்பிள்ளை அருளி செய்தது பெரிய பரகால சுவாமி அருளி செய்தது ஆக வியாக்கியானங்கள் ஐந்து மூணு அரும்பதங்கள் உண்டு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கக்கூடியதான மூணு அரும்பதங்கள் இதற்கு மேலே சுவாமி வேதாந்த தேசிகன் திருவருத்தினுடையதான முதல் பாசுரத்திற்கு தன்னுடையதான ரகசிய கிரந்தமான உபகார சங்கரகம் என்பதான கிரந்தத்திலேயானம் பண்ணி அருளினார் இதற்கு மேலே ஸ்ரீ வைமுகோ வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் சுவாமி அருளி செய்ததான ஆச்சரியமான வியாக்கியானம் மேலே பரம பாகவதராக விளங்கினதான வெங்கடசாமி ரெட்டியார் சுவாமி அவர் அருளி செய்ததான அருமைய ஆச்சரியமான வியாக்கியானம் இவை திருவருத்தத்துக்கு உண்டானதான வியாக்கியானங்கள் மோ வேதாந்த கற்பிதமான பாசுரம் வேதாந்த கற்பிதமான பாசுரத்திலே அழ்வார் சிங்காரத்தையே மையமாக கொண்டு அருளி செய்தார் பார்க்கிறப்போது கற்பிதமான பாசுரங்கள் தான் அனைத்தும் வெளியிலிருந்து பார்க்காமல் இதனுடையதான சுவதேசம் என்ன என்று பார்த்த காலத்திலே இது சுங்காரம் கிடையாது பரம வேதாந்தத்தை பிளக்கக்கூடியதான பாசுரங்கள் ஒரு கேள்வி அந்த காலத்திலே இந்த காலத்தில் தெரிவிக்க வேண்டிய பாசுரங்கள் சித்தின்பத்தை தெரிவிக்கலாமோ அந்த காலத்திலேயே அந்த கேள்வி வந்துடும் விஷயமா வேதாந்தம் தெரிவிக்க வேண்டியதோ வேதாந்த பிரக்கிரியில தெரிவிக்கணும் அதை விட்டு சிங்காரமாக தெரிவிக்கலாமோ என்று வரிவாச்சான் பிள்ளைய கேட்டாலாம் அதுக்கு சமாதானம் சொன்னார் ஆச்சரியமாக வெள்ளத்திலே சுக்கை இடுவாரை போலே இதுதான் சமாதானம் சுக்கு இருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை சுக்க கொடுத்தா நாம யாராவது வாங்கிக்கிறோம் போஷனம் பண்றோமோ இல்லையே அதே என்ன கொஞ்சம் வெள்ளத்தில் சுக்க சேர்த்து கொடுத்தா எல்லாரும் போஜனம் பண்றோம் நன்னா இருக்கு சுக்கே இனிப்பாக இருக்கு அதே போல பெரியவா சான் பிள்ள சொன்னார் வெள்ளத்திலே சுக்கை இழுவாரை போலே ஆழ்வார் வேதாந்தத்தை சுங்காரத்திலே தெரிவித்தார் எம்பெருமான் இடத்திலே உள்ள பக்தியானது பெரியவா அதுக்கு பிரமாணமும் தெரிவிக்கா பக்தி சுங்கார வித்யா பரிணமிசி முனே ஸ்ரீ விட்டு புராணத்தில் தெரிவிக்கப்பட்டதான பிரமாணம் பக்தின்னு அந்த பக்தியானது சுங்காரமான முறையில் இருந்தாலும் தவறு கிடையாது முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆக திருவருத்தம் நூறு பாசுரங்கள் தொண்ணூத்தி எட்டு பாசுரங்கள் பராங்குச நாயகி இந்த பாசுரங்களை பார்த்தா தாயார் பராங்குசன் நாயகி பராங்குச நாயகனுடைய தாயார் தலைவன் தோழி பாங்கி செவிலி தாயார் இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியதான அர்த்தம் இதுக்கு சுவதேசம்னு ஒண்ணு உண்டே சுவதேசத்துல தெரிவிக்கிறா ாயார் யாரு பரிபூர்ணமான ஜானமே தாயார் பரிபூரணமான ஜானம் என்னது எம்பெருவான் நம்மை ஒரு காலத்திலும் விடமாட்டான் என்றதான திருடமான அத்தியவசாயம் விசுவாசம் சரணாகதிக்கு எது முக்கியம் சரணாகதிக்கு எது முக்கியம் கேட்டுண்டா சரணாகதிக்கு காலை சேர்த்துக்கிறதோ கையை சேர்த்துக்கிறதோ கண்ண மூடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த எம்பெருமா நம்மை ஒரு காலத்திலும் விடமாட்டான் திருடமான அத்தியவசாயம் விஸ்வாசமே முக்கியம் இதையே அரிபூரணம் என்று தெரிவிப்பார்கள் இதையே தாயார் தாயார் என்று திருவருத்திலே அல்வார் அருளி செய்தார் இரண்டாவது தோழிமார்கள் தோழிமார்கள் யாரு அந்த எம்பெருமானை ஒரு க்ஷணமும் பிரியாத அந்த எம்பெருமானும் ஒரு க்ஷணமும் பிரியாத அவனுடைய அடியார்களே தோழிமார்கள் மூணாவது இதுல பராங்குசன் ஆயி எம்பெருமானிடத்திலே தூது விட்டால் இந்த தூது என்பதே ஆச்சாரியர்கள் சேற்பி தெரிவிக்கிறார் ஆச்சாரியில முதல் ஆகாயத்தில் ஒரு பறவை பறக்கிறது இந்த பறவைக்கு ரெண்டு பக்ஷங்கள் உண்டும் பறவை ரெண்டு இறக்கைகள் உண்டும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை இந்த ரெண்டு இறக்கைகளையும் ஒரே சீராக செலுத்தினால்தான் தான் எங்க போகணுமோ அங்க போக முடியும் அதே போல ஆச்சாரியனுக்கும் ரெண்டு பட்சங்கள் உண்டோ ஞானம் என்றதான ஒரு பட்சம் அனுத்தானம் என்றதான ஒரு பட்சம் இதையே அடமாட மாமன்கள் உபதேச ரத்தன மாலையிலே தெரிவித்தார் ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான ஆச்சாரியன் உபாத்தியம் ஏவ பக்ஷா பக்ஷாங்கி கர்மப்பியம் பிராப்யம் ஏவ புருஷோத்தமாக எம்பெருமானை அடையவானால் ஞானம் அனுட்டானம் இவை இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்கணும் இதத்தான் வால்மீகி முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல ஸ்ரீராமாயணம் ஸ்ரீவச்சன பூஷணம் ரெண்டு துல்லியமான கிரந்தங்கள் முதல் ஸ்லோகமே எப்படி இருக்கு ஸ்ரீராமாயணத்துல தபஸ்வாத்தியாயிரத்தம் தபஸ்விதாம்பரம் வேதார்த்ததிவது ஆச்சாரியாபிவானே உத்தாரகம் ஆக ரெண்டு கிரந்தங்களும் துல்லியம் அதே போல திருவருத்தத்திலே தூது தூது என்று தெரிவிக்கப்பட்டது ஆச்சாரியர்கள் நான்காவதாக திருவருத்தம் பாசுரங்குள்ள பார்த்தா இந்த பராங்குச நாயகினுடையதான கண்ணகு தெரிவிக்கப்படும் கண்ணழகு என்பது ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்திலே உண்டானதான ஞானம் முதிர்ந்ததான நிலை திருவருத்தம் பாசுரங்கள்ல பராங்குச நாயகி பராங்குச நாயகியுடையதான திருமுறை தடங்களுடையதான அழகு வர்ணிக்கப்பட்டது இது ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்திலே உண்டானதான பக்தி ஆசுரங்களிலே பராங்குச நாயகியினுடையதான திருமேனி பராங்குச நாயகியுடைய என்பதேருக்கு வைராக்கியம் பராங்குச நாயகி நடக்கக்கூடியதான நடை இதே அழ்வாருக்கு உண்டான அனுஷ்டானம் பராங்குச நாயகி அவள் கைகளிலே சேர்த்துக் கொண்டிருந்ததான வளையல் வளையல்கள் வளைகள் என்னும் பாசுரங்களிலே தெரிவிக்கப்பட்டது இதற்கு சுவதேசம் ஆழ்வாருக்கு எம்பெருமானை தவிர வேறு ஒருவரையும் அறியாதவனாக இருந்ததான அனநிய சேஷத்தம் அனநிய சரணத்தம் அனநிய போக்கியம் என்பதான நிலைகள் ராங்குசன் நாயகியை விட்டு எம்பெருமான் புரிந்த காலத்திலே இரவிலே பராங்குச நாயகி துக்கப்பட்டாலே அந்த இருள் இருள் என்பதே அசுரங்களிலே தெரிவிக்கப்பட்டதான சுவதேசம் அக்யானம் ஆக இருள் என்பது அக்ஞானம் அந்த இரவு எம்பெருமானை பிரிந்ததான இரவு நெடுநேரம் சென்றது இதையே விஸ்லேஷம் என்று தெரிவிப்பார்கள் ஆக பாசுரங்கள் நூறு முதல் பாசுரம் கடைசி பாசுரம் ஆழ்வார் தானான தன்மையிலே அருளி செய்தது பாசுரங்கள் சிங்கார கற்பிதமான பாசுரங்கள் இதையே வரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார் வெள்ளத்திலே சுக்கை இடுவாரை போலே ஒரு கல்வி வந்தது சிங்கார ரசமாக பாசுரங்களை பாடலாமோ வரியவாச்சான் பிள்ளை ஒரு சமாதானம் தெரிவித்தார் திருவரங்க தகோதனார் தெரிவிக்கிறார் அரம்பருள் வீடு ராமானுசமுற்றில தெரிவித்தார் எம்பெருமான நமக்கு ஈடுபாடு இருக்கு அந்த ஈடுபாடு எப்படி இருக்கலாம் கண்ணனுக்கே அந்த எம்பெருமானத்தை அடியேன் கிடையாது என்றதான திருடமான அத்தியவசாயம் இதையே சுங்காரமாக ஆழ்வார் தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார் முப்பத்தி அஞ்சு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணினார் திருவருத்தில மூணு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணினார் என்று நம்முடையதான முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் திருவேங்கடம் திருவெஹாம் திரு திரு அரங்கம் என்றதான மூணு திவ்ய தேசங்கள் இந்த மூணு திவ்ய தேசங்களையுமே அழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அழ்வாருடைய முதல் பாசுரம் எப்படி இருக்கு எந்த ஒரு கிரந்தம் எடுத்துட்டாலும் நம்முடைய பெரியவர்கள் கேட்பா இந்த கிரந்தம் பிரமாணம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு விஷயம் அவசியமாக இருக்கணும் இந்த கிரந்தத்தை பெரியவர்கள் கை கொண்டார்கள் அதுக்கு ஒரு விஷயம் அவசியமாக இருக்கணும் அது இல்லை சொன்னால் இது பெரியவர்கள் பிரமாணமாக கொள்ளத்தக்கது கிடையாது என்று ஒதுக்குவர்கள் அந்த விஷயம் என்னது அர்த்த பஞ்சகம் என்று தெரிவிப்பார்கள் பிராப்திரமணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யேகாத்மனகா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேகே ததாபிராப்தி விரோதிச்சு என்னது நாம யாருன்னு கூடாது எம்பெருமானுடைய இரண்டாவது அந்த எம்பெருமான் காட்டி கொடுத்ததான சரூபம் மூன்றாவது நம்முடையதான ஸ்வரூபம் என்னது என்னும் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்னது என்னும் உள்ளபடி அறிவதற்கு தடையாக இருக்கக்கூடியதானது விரோதி ஸ்வரூபம் நான்காவது எம்பெருமானை உள்ளபடி அறிதல் நம்மை உள்ளபடி அறிதல் இதற்கு உபாயமாக இருப்பது உபாய ஸ்வரூபம் முடிஞ்சது எம்பெருமான் இதுக்கு விரோதி என்னன்னு தெரிஞ்சுட்டோம் ரஷ்ய பலன் மற்ற நம் காமங்கள் மாற்று என்னமா போல அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவது இதையே அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம் என்று தெரிவிப்பார்கள் ஒரு கிரந்த அர்த்த பஞ்சகம் தெரிவித்தால் அல்லது அது கிரந்தமாக ஆகாது அழுவார் முதல் பாசுரம் அருள் செய்த ஆயிரத்தி நூத்தி பாசுரங்கள் சித்திரி படம் அர்த்தம் படம் ஒரு படத்தை பார்த்த உடனே அந்த படம் என்ன சொல்கின்றதோ அதை நாம் அறிந்து கொள்ளவானும் அழ்வாருடைய பாசுரங்கள் சித்திர கவி முதல் பாசுரத்திலேயே அழ்வார் சித்திர கவியான பாசுரம் முதல் பாசுரம் எப்படி அகாரம் உம் அாரம் சேர்ந்ததான பிரணவம் இதுவே நாம் எம்பெருமானே அறிந்து கொள்ள வேண்டியதான சித்திரம் என்று தான் பாசுரத்தை பாட ஆரம்பிக்கக்கூடியதான ஆழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் உகாரம் அயர்வர மதி நலம் அருளினன் எவனவன் அகாரம் அமரர்கள் அதிபதி எவனவன் அகாரம் இதுதான் சித்திர கவி சித்திர கவி என்று தெரிவிப்பார்கள் அதே போல திருவருத்தம் பாசுரத்தை பாடக்கூடிய அருளி செய்யக்கூடியதான் ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே இந்த பாசுரத்திலே அழ்வார் எம்பெருமானுடைய சொரூபம் என்னது நம்முடையதானது என தெரிவிக்கிறார் முதல் பாசுரம் எப்படி இருக்குமும் இன்னின் நநீர்மை இனியாமுராமை இந்த இடத்துல இனிங்கிறதான ஒரு பதம் முக்கியமான பதம் இனியாமுராமை அழிப்பான் என்னின் நயோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே இது முதல் முதல் பாசுரம் அருளி செய்தார் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய தேவர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய எம்பெருவான் இது பரஸ்வரூபம் அடியேன் என்பதாலே தன்னுடையதான ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார் இது ஸ்வஸ்வரூபம் மூணாவது உபாயம் அந்த எம்பெருமான் இப்படிப்பட்டவன் அறிந்து கொள்ள வேணும் இது உபாயம் எது உபாயம் எம்பெருமானே அடியனுக்கு உபாயம் உன்னுடைய திருவடிகளே அடிய எனக்கு உபாயம் தெரிவிக்க போறார் மேல இந்த பாசுரத்தில் எப்படி தெரிவிக்கிறார் என்னின் யோனியுமாய் பிறந்தாய் இது உபாயம் ஆதாவது விரோதி என்னது பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் இன்னின்ன நீர்மையும் இதுமே விரோதி அருளாய் கேட்டு அருளாய் ரெண்டு அர்த்தம் இருக்கு கேட்பதற்கு அருளாய் கேட்ட பின்பும் அருளாய் அழ்வார் தெரிவிக்கிறார் வந்து அருளி என் நஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே இதுக்கு நம்மளை வீட்டில் அர்த்தம் சொன்னார் வருவதற்கு அருளினான் வந்து அருள்வதற்கும் அருளினான் நிற்பதற்கும் அருளினான் அதே போல முதல் பாசுரத்திலேயே பரஸ்வரூபம் என்ன ஸ்வஸ்வரூபம் என்ன உபாயஸ்வரூபம் என்ன விரோதி ஸ்வரூபம் என்ன பலஸ்வரூபம் என்ன ஐந்து ஸ்வரூபங்களையும் உள்ளபடி தெரிவித்தார் இருக்கு பாசுரத்தை தலக்கட்டக்கூடிய ஆழ்வார் என்ன சொன்னார் அடியேன் செய்யும் அடியேன்னு சொன்னா பொறுமை ஒரே பா என்ன காரணம் தெரிவிக்கிறார் அடியாது என்ன தெரிவிக்கிறார் தெரியுமோ எம்பெருமான் யாருன்னு தெரியாம இருக்காது ஆச்சரியம் கிடையாது எம்பெருமான் யாருன்னு தெரியாம இருக்கோமே என்றும் தெரியாம இருக்க அகல்யாலிய இந்த லோகத்தில் இருக்கிறவா அறிவதற்காக லோகத்தில் இருக்கிறவா என்ன அறியணும் என்ன தெரிந்து கொள்ள வேணும் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்ள வேணும் எம்பெருமானா எப்படிப்பட்டவன் என்று இவர்கள் அறியாதே இருக்க அவர்களுக்காக தானும் சேர்த்து பாசுரங்களை பாடினார் என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனாலதான் யாம்னு பன்மையில தெரிவித்தார் இதுக்கு திருஷ்டாந்தம் ரெண்டு இருக்கு முதல் திருஷ்டாந்தம் சுவாமி எம்பெருமானார் அவர்களை செய்த சரணாகதி கத்தியம் சுவாமி எம்பெருமானார் முத்துராந்தகத்திலே மகடமரத்தடியிலே சுவாமி பெரிய நம்பிகள் மூலமாக பஞ்சசம் பெற்றுக் கொண்டதான காலத்தில் எம்பெருமானுடைய திருவடிகள் சரணாகதி பண்ணினார் ஆனால் சரணாகதி கத்தியமருளை செய்தாரே பெரிய அவதாரிகளை சமாதானம் சொன்னார் சம்சாரிகளுடைய இழவை கண்டு பொறுக்காமல் எம்பெருமானார் தானே மீண்டும் சரணாகதியை அனுஷ்டானம் பண்ணினார் என தெரிவித்தார் இன்னொரு திருஷ்டாந்தம் ஆர்த்தி பிரபந்தம் அருள் செய்தார் ஆர்த்தி பிரபந்தம் கடைசியில் பெறம் எனக்கும் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே இன்னும் மனவாள மாமிர்கள் அருளி செய்தாரே இது மாமிர்கள் அருளி செய்தது கிடையாது நாம் ஜனமும் அனுசந்தானம் பண்ணவான என்பதற்காகவே மாமிர்கள் அருளி செய்தது ஆர்த்தி பிரபந்தத்திலே அதே ிகள் இவர்கள் எம்பெருமான செய்யலாம் எம்பெருமானிடப்பிக்காமலும் போகலாம் ஆகவே சம்சாரிகளுக்காகவே ஆழ்வார் தானே எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தாராம் இனி யாமுராமை அசுரத்தை எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பிக்கிறார் மெய் நின்று கேட்டருளாய் மெய் நின்னு கேட்டருளாய் என்று தெரிவித்தார் தம்முடையதான ஞான கண்ணுக்கு விஷயமான எம்பெருமான் அந்த எம்பெருமான பார்த்து சொன்னார் பாசுரத்தினுடைய சாரம் என்னது அடியானுக்கு இந்த சம்சார கந்தம் கூடவே கூடாது இதுதான் வெளிப்படையான அர்த்தம் இந்த சம்சார கந்தம் இனி அடியானுக்கு வரக்கூடாது இந்த ஜென்மாவோடு இன்றோடு தேவரீரை பார்த்து விண்ணப்பிக்க கூடிய இன்றோடு அடியானுக்கு இந்த சம்சாரம் தொலையவானும் என்ன விண்ணப்பிக்கிறார் அழ்வார் விண்ணப்பிக்க கூடிய அழ்வாரை பார்த்து கேட்கிறான் அழுவீர் இந்த சம்சாரத்தில் அதற்குள் நீரும் நோவு பட்டியோ பொய் நின்ன ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் ரொம்ப ரசமான அர்த்தம் ஒண்ணு இருக்கு ஒரு காரியம் உண்டாகணும்னா ஒரு காரணம் இருக்கணும் ஒரு காரணம் இருந்தால்தான் ஒரு காரியம் உண்டாக முடியும் ஒரு காரியம் இல்லாமல் ஒரு காரணம் கிடையாது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாது என்னது அழுக்கு உடம்பு இந்த அழுக்கு உடம்பு கூடாதுன்னு தானே ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணினார் இந்த சம்சார கந்தம் வேண்டாம்னு தானே ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகள பிரார்த்தனை பண்ணினார் இந்த அழுக்கு உடம்பு இதுதான் காரியம் இதுக்கு என்னது காரணம் பைனின் நஞானமும் கொல்லா ஒழுக்கும் பைனின் கொல்லா உழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாமுராமை உயிரளிப்பான் என்னின் பிறந்தாய் பொய்தின்ன ஞானம் என்னது தத்துவஜானா மோக்ஷலாபகா அக்ஞானாத்து சம்சாரகா எம்பெருமானை உள்ளபடி அறிவதே ஜானம் எம்பெருமானை உள்ளபடி அறியாததே அக்ஞானம் எம்பெருமானை உள்ளபடி அறிவதே ஜானம் சொன்ன அந்த ஜானம் எப்படி இருக்கணும் ஸ்ரீ உத்தூராணத்துல பராசரர் தெரிவிக்கிறார் சம்ியாயதே என ததஸ்தோஷம் சுத்தம் பரம் நர்மலேக்கூஷ்யத்தை வா அத்தியம் யதேவா எம்பெருமானே உள்ளபடி காட்டி கொடுக்க கூடியதான விஷயம் எதுவும் அதுவே தெரிவிக்கிறார் அடியனுக்கு நீ தரவோனும் அடிய நடத்திலே இல்லை பொய் நின் நஞானமும் பொய் நின்ன ஞானத்தினாலே உண்டானது பொல்லா ஒழுக்கு அதனாலே உண்டானது அவளுக்கு உடம்பு பொய் நின்ஞானமும் பொல்லா ஒழுக்கும் சரி ஒழுக்குன்னு என்னது விபரீதமான அனுஷ்டானம் அப்படின்னு தெரிவிக்கிறார் நம்முடையதான பெரியோர்கள் அனுஷ்டானத்தில் விபரீதமான அனுஷ்டானம் உண்டா விபரீதம் இல்லாத அனுஷ்டானம் உண்டா அப்ப அந்த அனுஷ்டானம் என்னது அனுஷ்டானம் என்னால் ஆழ்வார் தெரிவித்தார் யானே நீ என் நீயே களைவாய் துன்பம் களையாது ஒளிவாய் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்ற அனுஷ்டானமே நம்முடைய ஸ்வரூபத்திற்கு சேர்ந்ததான அனுஷ்டானம் இந்த அனுஷ்டானம் நீ விபரீத அனுஷ்டானம் நீயே அடியேன்னு ஒரு வஸ்து கிடையாது அடியேன்னு ஒரு வஸ்து கிடையாதுன்னு சொல்றது மட்டும் கிடையாது அடியேன்னு ஒரு வஸ்து கிடையாதுன்னு சொன்னேனே இதுவும் அடியேன்னு கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் சரணாகதி பண்றோம் பிரபத்திக்கும் சரணாகதிக்கு என்ன விஷயம் வித்தியாசம் இது உபநியாசத்துக்கு விஷயம் கிடையாது இருந்தாலும் சொல்றேன் சரணாகதி காலத்துல நாம பண்ணினோம் யோகிதலேன்னு செயல்மாண்டு நிற்கக்கூடியதான செய்கை இதையே பிரபத்தி என்கிறார்கள் ஆக விபரீத அனுஷானம் என்னது எம்பருமான பார்த்து எம்பருமானுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ணாமல் எல்லாம் என்னுடையது எல்லாம் என்னுடையது என்றுதான அகங்கார அமகாரத்தோடு இருப்பது இந்த அகங்காரம் அமகாரம் என்னது நமக்கு ஒண்ணு புரியாம இருக்கு நம்மளே கேட்டா அகங்காரம் என்ன தெரியுமோ சோழர்கள் சிலர் வெட்டலை காலத்திலே சோழர்கள் சிலர் வெற்றிலை காலத்திலே கை வாங்கினால் தமக்கு பரிபவம் என்ன கை வாங்காதிரே இதுவே அகங்காரம் சோழர்கள் சிலர் வெற்றிலை இட்ட காலத்தில் நம்மளுடைய திட்டாந்தது சோழ தேசத்து ராஜா அவனுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்குறான் யாரோ ஒருத்தன் அவன் என்ன பண்ணுவான் வெத்திலையை மடிச்சு கொடுக்கறான் வெத்தனை மடிச்சு கொடுக்கிறவன் கை மேல இருக்கு தாங்குற ராஜா கை கீழ இருக்கு ராஜா பார்த்தான்க்கே ராஜாவா இருக்கக்கூடிய அதிகாரியான தெரிவிப்பனால் வெற்றிலை மடித்து கொடுத்த காலத்தில் சிலர் வெற்றிலை மடித்து கொடுத்த காலத்தில் கை நீட்டி வாங்காதிரே சோழர் நம்மள ஈட்டு வியாக்கியான இருக்குது காரணம் கை வாங்கினால் பரிபவம் என்னமா போலே கை நீட்டி வாங்கினாலே கேவலம்னு நினைப்பனாம் இந்த சோழ தேசத் ராஜா அது போல அகங்காரம் மமகாரம் ரெண்டும் மலைகினது உடனே என்ன யானம் வந்தது நீ என் நீயே உடனே மேல என்ன பண்ணணும் களைவாய் துன்பம் களையாது ஒளிவாய் அதுக்கு மேலும் மற்ற மூணு விஷயங்களும் நமக்கு சேர்ந்ததுனா நம்முடைய ஸ்வரூபத்திற்கு சேர்ந்ததான அனுஷ்டானம் இவை இல்லை என்று சொன்னால் எதுவும் விபரீத அனுஷ்டானம் அழ்வார் இங்கு தெரிவிக்கிறார் பொல்லா ஒழுக்கு என்பதாலே விபரீத அனுஷ்டானத்தை தெரிவித்தார் இவை இரண்டிற்கும் காரணம் அசுத்தமான தேக சம்பந்தம் காரியத்தை கூறி காரணத்தை தெரிவித்தார் இதுக்கு மேல பையனின் நயானமும் கொல்லா ஒழுக்கழு குடம்பும் பெருமான இடத்துல காமிக்கிறா அந்த தேகத்தை யாரை போலேன்னு நம்புகளை தெரிவிக்கிறார் பெருமாள் நுழைஞ்சான் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் நுழைஞ்ச உடனே காற்றில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் ஓடி வந்தா பெருமாளை சேவிக்கிறார் பெருமாளை சேவிச்சு என்ன சொல்லணும்னு வந்தா எங்களுடையதான துக்கத்தை பார்த்தியான்னு சொல்லணும்னு வந்தா முதல்ல ஆனா பெருமாளை பார்த்த உடனே பெருமாளுடையதான சௌந்தர்யம் ஜவ்வனம் லாவண்யம் இத பார்த்தவுடனே பெருமாள் எத சொல்லும் என்று வந்தார்களோ அதை மறந்தார்களா வால்மீகி தெரிவிக்கிறார் ரூபசம் லக்ஷ்மி பார்த்தவுடனே வந்த காரியத்தை மறந்தார்கள் நம்மள சொன்னார் திருஷ்டாந்தமாக உண்ணப்புக்குவாயை மறப்பாரை போலே வந்த காரியத்தை மறந்தார்கள் தண்டகாரண்ய திருஷிகள் உண்ணப்புக்குவாயை மறப்பாரை போலே காண்டி பண்றதுக்கு சாப்பிடறதுக்கு அண்ணா இலையகளை பரிமாறி இருக்கா பக்கத்துல ஒரு சுவாமி உட்காந்துருக்காரு அடுத்த இலையில ஒரு சுவாமி உட்காந்துட்டு இருக்கார் அதாவது பண்ண ஆரம்பிச்சு விட்டா இவன் உட்காந்துருக்கான்னு இவன் என்ன பண்ணினா அதுல எத பட்சம் இருந்தது அதை கையில் எடுத்துட்டான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது எப்படி பண்ணினா யார் பண்ணினா இது எதாவது புஸ்தகத்தை பாத்து பண்ணினாலா இவாளா பண்ணினாலா இது எந்த பண்ணினா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்குள்ளே இடத்துக்கு போனோம் பண்ண வேண்டும் என்பதை மறந்தாரை போலே இது நம்மள தெரிவிக்கக்கூடியதான சமாதானம் அதே போல பெருமாள் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சான் கிருஷிகள் எல்லாரும் வந்தா பெருமாள் குறைகளை சொல்லணும்னு வந்தா பெருமாளுடைய யவனத்தை பார்த்தா தங்களை மறந்தார்களே அதற்கு பிறகுதான் இந்த ரிஷிகள் அனைவரும் எம்பெருமானிடத்திலே தங்களுடையதான நோவினை தெரிவித்தார்கள் தங்களுடையதான துக்கத்தை தெரிவித்தார்கள் அதே போல அழ்வாறு மங்கு இந்நின்ன நீர்மை எம்பெருவானே இந்த சம்சார மண்டலத்திலே அடியன் இதுவே என்று காட்டினார் இந்நின்ன நீர்மை இனி யாமுராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமயோ தலைவா இந்த அடியில உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இதுவரைக்கும் எம்பெருமானுடைய சௌலபியம் இமயோர் தலைவா எம்பெருமானுடைய பரத்தும் தெரிவிக்கப்பட்டது என்ன அருளி செய்கிறார் உபய வேந்தாத வித்வானாக எழுந்தருளி இருந்துதான சீவே பைமு சடகோப ராமானுஜாச்சாரிய இந்த அழியிலே எம்பெருமானுடைய பரத்தும் தெரிவிக்கப்பட்டது எம்பெருமானுடைய சௌலபியமும் தெரிவிக்கப்பட்டது பரத்தும் எங்கே தெரிவிக்கப்பட்டது என்பதாலே எம்பெருமானுடைய சௌலபியம் எங்கே தெரிவிக்கப்பட்டது உயிரளிப்பான் என்னின்னாய் பிறந்தாய் வேதாந்தம் தெரிவித்தது அஜாயமானோ பகுதா விஜாயதே அஜாயமானோ நம்மை போலே பிறக்க வேண்டாதவன் விஜாயதே ஜாயதே விஜாயதே பகுதா விஜாயதே பிறக்கிறான் பல பிறகுகளை எடுக்கிறான் பல ஜென்மங்களை எடுக்கிறான் பல பிறவுகளை எடுக்கிறான் நமக்காக பறக்கிறான் இது வேதாந்தன் சொன்னது பெருமான் கீதாச்சாரியன் அர்ஜுன்கே அர்ஜுனா இந்த லோகத்துல பெரியான் பெரிய குடுமி நான் தான் பகு நீமே தவச அர்ஜுனா அர்ஜுனா என்னுடைய ஜென்மாவை ஒருவராலும் புரிந்து முடியாது இதையே ஆழ்வாரும் தெரிவிக்கிறார் நாட்டில் பிறந்து படாதனவட்டு மனுஷர்க் அது ஆழ்வார் சொன்னார் எம்பெருமானே நீ விண்ணோர் தலைவனாக இருந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய சம்சார மண்டலத்திலே வந்து பிறந்தாய் ஆகவே இனி யாமு ராமை நீயும் நாங்களும் துக்கப்பட வேணுமோ இதுக்கு சமாதானம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி பெருமானுடைய குணங்கள் எல்லாம் ஜனங்கள் தெரிவிக்கிறானான் தசரதன் இடத்துல அங்க சொன்னார் யசனேசு மனுஷான துக்கிதா பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் யார் தெரியுமோ கோசல தேசத்துல யாருக்காவது துக்கம் வந்ததுனா முதல இவன் தனக்கு துக்கம் வந்ததாக கட்டப்படுவனா என்ன காரணம் சமாதானம் தெரிவிக்கிறார் காவற் அல்லவோ இவர்களுக்கு துக்கம் வந்தது என்பவருமா தானும் துக்கப்படுவன் அதே போல இங்கு சுவாமி தெரிவிக்கிற ஆழ்வார் தெரிவிக்கிறார் இமயோ தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும்மே எம்பெருமா இடத்துல ஆழ்வார்க்கு இவ்வளவு அத்தியாவசாயம் இருந்தது என்ன காரணம் மேல ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிற பாசுரம் முழுவதையும் தெரிவிக்க போறதுல அந்த பாசுரத்தில் அந்த ரசமான விஷயத்தை மட்டாடியே அவகாசம்ங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கு அதனால தெரிவிக்கிறேன் கல்வாய் அழகாய்பு அந்துளாமே பொறுநீர் திருவரங்காருளாய் ஆச்சரியமான ரசமான இடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் திருக்காவிரி அபாரமாக பிரபாகமாக ஓடக்கூடியதான காலம் அந்த திருக்காவிரி கரையில ஒரு பக் ஒரு கொக்கு ஒண்ணு நின்னு இருக்கு கொக்கு எதுக்காக இருக்கும் அந்த காவிரி தீர்த்தத்தில் ஏதாவது ஜந்து போனதுன்னா அத உடனே கபடிகரம் மன்னனும் போஜனம் முன்னணும் என்பதற்காகவே கொக்கு நிற்கக்கூடியதான காலம் கொக்கு நிற்பது என்பதை அறியாமல் அந்த காவிரி தீர்த்தத்தினுடையதான ஆழத்தில் இருந்து ஒரு நண்டு மேலே வந்தது ஆழ்வார் திருவர்த்தத்தில் அருள் செய்ததுதான் அப்படியே தெரிவிக்கிறேன் நண்டு வலியே வந்தது நண்டு வந்ததுன்னு பார்த்த உடனே கொக்கானது இந்த நண்டை பிடிக்க வாடும் விரைந்தது உடனே காவிரி தாய் என்ன முன்னாளா தன்னுடையதான அலைகளாலே தன்னுடையதான அலைகளாலே நண்டு அந்த நண்டு இருக்க அந்த சின்னதான ஒரு ஜந்துதானே அது அந்த நண்டினை தன்னுடையதான ஆழத்திலே கொண்டு சென்றாள் இப்படி பார்க்கணும் திருக்காவிரி காவிரி கரையில கொக்கு காவிரி கரையில் இருக்கக்கூடிய கொக்கு ஒரு நண்டை நண்டானது காவிரி கரையில காவிரியினுடைய பார்த்தவுடனே கொக்கு அந்த கொக்கினை போதனம் பண்ண வேணும் பள்ளி கொள்ள வேகமாக வந்து சேர காவிரி தாய் தன்னுடையதான வெள்ளத்தினாலே அந்த நண்டினை தன்னோடு சேர்த்துக் இது நடந்ததானது அழ்வார் தெரிவிக்கிறார் எம்பெருமானே கொக்கு இந்த கொக்கு ஏதாவது ஒரு பட்சியவோ அல்லது ஒரு ஜந்துவையோ காப்பாற்றணும்னு ஞானம் உண்டோ தனக்கு உணவு வேணும் உணவு வேணும்னு நண்டு வந்தது நண்டு வந்த உடனே நண்ட போஷனம் காவிரி தாய் என்ன இந்த கொக்குனுடைய வாயினிலே இந்த நண்டு அகப்படக்கூடாது என்பதற்காக வெள்ளத்தினாலே நண்டினை கொக்குனுடைய வாயிலிருந்து விலக்கினாள் அதானே பாசுராம் உன்னுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய திருக்காவிரிக்கே இவ்விளவு குணம் இருந்ததுன்னு சொன்னா இவ்வளவு காருண்யம் இருந்ததுன்னு சொன்னா உனக்கு என்னுடையதான பெண்ணிடத்திலே இருக்க வேணாமோ பல்வாய் அழகால் அந்த திருக்காவிரிக்கே இவ்வளவு கிருபை இருந்ததுன்னு சொன்னா திருக்காவிரிக்கே இவ்வளவு வாத்தல்யம் இருந்ததுன்னு சொன்னா எம்பெருவானே திருவரங்கத்து எம்பெருவானே உனக்கு என் பெண்ணிடத்திலே கிருபை இருக்க வேணாமோ என்று ஆழ்வார் தாயாராக பாசனம் வாழினார் சரி திருவருத்தம் சுங்கார கர்ப்பிதமான பாசுரம் அவசியம் கிடையாது தோற்றவன் பரம ரசிகன் தன்னுடைய பத்தினி பெண்பிண்டாட்டி அவளிடத்தில் எவன் ஒருவன் தோற்று நிக்கிறானோ அவன் தான் பரம ரசிகன் தெரிவிக்கிறாரு யாரு எெருமான பத்தினியாக இருக்கிறவள் யாரு பராங்குச நாயகி இந்த பராங்குச நாயகியனுடைய திருவடிகள் என் மேல்படாதோ என்று எம்பெருமான் துக்கப்பட்ட அதுதான் சிங்காரத்தினுடையதான எல்லை நிலம் என்று தெரிவிக்கிறார்கள் சிங்காரத்தினுடைய எல்லை நிலம் என்னது தலைவி தலைவனுடைய திருவடிகள் தலைவன் மேல படனுமா தலைவனுடையதான திருவடிகள் தலைவனுடைய திருமுடி வேலை படனுமா இதுவே சிங்காரத்தினுடையதான எல்லை நிலம் என்று தெரிவிக்கிறார் அச்சரியமான பாசுரம் முப்பத்தி நாலாவது பாசுரம் என்ன நடந்திருக்கு எம்பெருமான் வந்தான் பராங்குச நாயகியோட அனுபவத்தில் இருந்தான் பராங்குச நாயகியை விட்டு பிரிஞ்சான் என்ன சொன்னான் தெரியுமோ வந்து சேரேன்னு சொன்னான் பாசுரம் முப்பத்தி நாலு எம்பெருமான் வந்து சேரேன்னு சொன்னான் வரேன்னு சொன்ன எம்பெருமான் வந்து சேரல வந்துடுவான் கவலப்பட வேண்டாம் தாயார் வந்தாள் பெண்ணே பேற்றுக்கு துரிக்கையும் துணிந்திருக்கையும் பெண்ணே அவசரப்படக்கூடாது கிரமத்திலே எம்பெருமான் வருவான் பனாங்குச நாய்க்கு எம்பெருமான் அனுபவித்ததான அனுபவம் அவன் விட்டு இருக்க முடியாத உடனே என்ன முன்னாள் இவள் கடற்கரை கடற்கரைக்கு போனாள் எம்பெருமானோடு தன்னை சேர்த்து வைக்கக்கூடியதான தெய்வம் கூடல் தெய்வம் கூட்டி வைப்பது கூட தெய்வம் அந்த கூடல் தெய்வத்தை மனசுனால பிரார்த்தித்தாளாம் நம்ம கடற்கரை மணல் வழி இருக்கேன் வைக்கான அனுபவிச்சிருக்கா நம்முடையதான முன்னோர்கள் தமிழை எவ்வளவு துறை போனவர்கள் அவ்வளவு ஆச்சரியமா தெரியும் சமுத்திரக்கரை அதுல பெருசா வட்டமாக ஒரு போடு கீரணும் வட்டமாக அதற்குள்ளே வட்டம் வட்டமாக கோடுகளை கீணிண்டே வரணும் கீரண்டே வந்து முடிக்கணும் முடித்த பிறகு இந்த வட்டங்கள் இருக்கதான வட்டங்கள் இதை எண்ணண்டே வரணும் முடிந்தால் நாயகன் வந்து சேருவன் கேட்கவே இவ்வளவு ரசமாக இருக்கு அனுபவித்த ஆழ்வார் எவ்வளவு ரசமானவர் அனுபவித்த ஆச்சாரியர்கள் எவ்வளவு ரசமானவர்கள் இரட்டப்படையாக முடிஞ்சதுன்னு சொன்னா பிரிந்த எம்பெருமான் வந்து சேருவன் ஒற்றப்படையாக இருந்தால் ஒரு கிரோ கிரமம் என்ன தெரியுமோ தன்னுடையதான காலாலே ஒரு கோட்டியினை கீறி எங்கு ஆரம்பித்தோமோ அந்த இடத்திலேயே நேரம் கொண்டு வந்து முடிக்கணும் முடிச்சுட்டோம் சரியா முடிஞ்சது பிரிந்து சென்ற கணவன் வந்து சேருவான் பிரிந்து சென்ற தலைவன் வந்து சேருவான் இடமும் வரமாட்டான் அர்த்தம் துக்கப்படுபவள் யாரு தலைவி தலைவி பராங்குச நாயகி இவள் கூட இழைத்தாளா கூட கடற்கரையிலே வட்டம் வட்டமாக பட்டங்களாக போட்டு ரெண்டு நிர்வாகங்கள் இருக்கு இந்த வாசுரத்தில் என்ன சந்தேகம் வந்தது ஒரு கால் நாம் போடக்கூடியதான வட்டங்கள் படையாக இல்லாமல் போனால் என் செய்வது அதனால கூடல் இடைத்தலை நிறுப்பாட் நிறுத்தினாள் அப்படின்னு ஒரு நிர்வாகம் இருக்கு இன்னொரு நிர்வாகம் என்ன தெரியுமோ இவள் கடற்கரையிலே கூட இழைத்தாள் கடற்கரையிலே கூடல் இழைத்த கூடலை போலாம் வச்சுக்கலாமே சுலபமா கூடல் அழைத்த காலத்தில் கடல் அலையானது இவள் இட்டதான குறிகளை இவள் இட்டதான கூடலை அழித்து சென்றது பராங்குச நாயகி கடற்கரை கூட இழைத்தால் கூடல் இரட்டையாக வருமோ வராதோ என்று கவலைப்பட்டால் இது ஒண்ணு இரண்டாவது கடல் அலையானது இவள் இழைத்ததான கூடலை அழித்தது ரெண்டு நிர்வாகம் எடுத்தா இப்போ முதல் நிர்வாகம் என்னது போட்டுக் கொண்டு வந்தவள் நடுவிலே நிறுத்தினாள் இரட்டையாக வரலைன்னு தெரிஞ்ச உடனே என்ன தான் எந்த கூடலை இழைத்தாளோ அந்த கூடலை தன் திருவடிகளாலே உதைத்தாள் இது ஒரு நிர்வாகம் இன்னொரு நிர்வாகம் இவள் கூடல் இழைத்த காலத்திலே கடல் அலைகள் வந்து இவள் இழைத்த கூடலை அழைத்ததாலே கடலை காலாலே எட்டினாள் அத்தன காலக் உடனே கோட்டியிலிருந்து ஒரு சுவாமி எழுந்திருந்தார் பராங்குசனி மாதிரி கூட இழைத்தாளே கூட இழைத்த காலத்திலே அந்த அரையர் திருநாமம் விழுப்பர் அரையர் அவர் கேட்டார் நாயகி கூட என்ன காரணத்தினாலே தான் இழைத்ததான கூடலை பாதியிலே நிறுத்தினாள் எம்பெருமான் வரலைன்னு சொன்ன என்ன பண்றது கட்டப்படையா வரலைன்னு என்ன சொல்றது அதனாலே இவளுக்கு துக்கம் வந்ததான் துக்கம் வந்த தன்னுடைய காலாலே தான் இழைத்த கூடலை எட்டி உதைந்தாள் உடனே விழுப்பரையர் கேட்டாரா இவள் தன் காலாலே உதைப்பதை அந்த வியாக்கியான பக்தி அப்படி நான் அப்படியே தெரிவிக்கிறேன் இவள் தன் காலாலே உதைப்பதை எம்பெருமான் உணர்ந்தானாகில் அவன் இந்த மணலுக்குள்ளே புகுந்து பரவி நில்லானோ அச்சரிய இதை அனுபவிச்சாதான் புரியும் இவள் தன்னுடைய காலாலே இந்த மணலை உதைத்த காலத்தில் அந்த எம்பெருமானும் இந்த மணலுக்குள்ளே புகுந்து நிற்க மாட்டானோ அப்படின்னு அர்த்தம் இவள் மணல உதைத்தாள் இவள் திருவடி மணலுக்கு கிடைச்சதே எனக்கு கிடைக்கலையே எருமான் துக்கப்பட மாட்டானோ அதனால மணலுக்குள்ள வந்து ஒழுங்கு நின்னானோ கேட்டாலும் இவள் கால்பட்ட இடவே கிடையாது இவள் கால்பட்டா தானே அவனுக்குமே ஆவியை சனகன் அன்னத்தினை அமிழ்தின் வந்த தேவியை இந்த விண்ணை திகத்தனை போலும் செய்கை என்று தெரிவிக்கிறான் அமர்நாட்டாழ்வார் தெரிவிக்கிறார் பெருமாள் வாலிய மறைஞ்சு அம்பு போட்டான் கிடையாது நீ எவ்வளவு நியாயம் பிராட்டிய விட்டு பிரிந்தாய் உனக்கு எல்லா அனர்த்தமும் வந்ததுன்னு வாலி தெரிவித்ததாக கமநாட்ட ஆழ்வார் தெரிவித்தாரே அதே போல பராசரப்பட்ட தெரிவித்தாராம் அதுக்கு வேலை பெரியவாச்சான் பிள்ளை இந்த கடல் கடல் அலைகள் இவள் இழைத்ததான கூடலை விளக்கியது கடல் அலைகள் இவள் இழைத்ததான கூடலை அழித்ததே இவள் இழைத்த கூடலை கடல் அழிக்கும் தெரிஞ்சிருந்தா எம்பெருமான் என்ன பண்ணி இருக்கலாம் ஒரு தூணிலே இருக்குமா போல இந்த கடலிலும் அவன் வந்து இருந்திருக்க மாட்டானோ ஒரு தூணிலே இருந்தார் போலே யாரு பிரகலாத ஆழ்வான் கேட்டான் பிரகலாத் பார்த்து அகமனார் கேட்டான் இந்த தூணல் இருக்கானோன்னு கேட்டான் இருக்கான்னு சொன்னார் இவள் உதைப்பது ஒதுங்கி இருக்க மாட்டானோ இந்த கடலை உதைப்பது அறிந்தால் பரவையுள் நீர்தரும் பறந்துடன் என்னுமா போலே அவனும் இருக்க மாட்டானோ என்று ஆச்சரியமா அனுபவித்தார்கள் இந்த பாசுரத்தை இந்த பாசுரம் சிதைக்கின்றது ஆளி என்ன சீரி பெரிய கேட்டான் இந்த பெண் பிள்ளைக்கு அவனிடத்திலே கோபம் வரலாமோ பர்தாவிடத்திலே பத்தினிக்கு கோபம் வரலாமோ நாயகனுக்கு நாயகி இடத்திலே கோபம் வரலாமோ அப்படின்னு கேட்டுட்டார் பெரியவாச்சான் பிள்ளை இன்னைக்கு நாம சொல்ற சமாதானம் பெரியவாச்சான் பிள்ளை அன்னைக்கே சொல்லிட்டார் பரமா ஆச்சரியமான சமாதானம் அது என்ன சொன்னார் தெரியுமோ வருவது கோபம் உண்டானால் கோபம் உண்டாகுமிரே இதே திருவருத்தம் வியாக்கியானத்தில் வேறொரு வாசனத்தில் தெரிவிக்கிறார் ஸ்னேகம் உண்டானால் கோபம் வருமீரே ஆக சிதைக்கின்றது ஆளி என்ன ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னோடு மாலே மாலாத வியாமோகமே வழிவடுத்தவனே இது அவனை சொல்றது இந்த பராங்குத நாயகி எப்படி சொல்றது இவளை அன்பக்கலிலே செழித்துக் கொண்ட உடையவனான மாலே உனது தந்தான் துளாய் அடிவான் அதுவே மனமாய் பதைக்கின்றது மாதிந்திரத்து அறியேன் செயற்பால் அதுவே அடியேன் என்ன பண்ண முடியும் இந்த பெண்ணை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று பராங்குச நாயகனுடையதான திருத்தாயா இவள் கூடல் இழைத்ததான காலத்திலே தெரிவித்தாளாம் இந்த இடத்துல இந்த முதல் பாசுரத்திலேயே தலைவன் தலைவன் தெரிவித்ததை நம்முடையதான முன்னோர்கள் அதாவது இந்த நவராத்திரி மாசம் எல்லாரும் ஆங்கில கொலு வச்ச உடனே என்ன பண்றோம் ஒரு சில நாட்கள் அதற்கு பிறகு குலு முடிஞ்சது பொம்மைகள் எடுத்து வச்சுடுறோம் எெருமான் இருக்கக்கூடியதான பரமபதம் கொலுவை போலே அல்ல கொலுன்னு சொல்லலான் ஒரு பதம் தெரிவிக்கிறார் நித்திய சூரியக்கூடியதான நித்தியமான எம்பெருமான் இருக்கக்கூடியதான பரமபதம் மானாவி போலே அன்று மானாவிச்சோலை மானாவி ஒரு தமிழ் பதம் இதே வியாக்கியான வேற ஒரு இடத்துல இன்னொரு பதம் தெரிவிக்கிறார் அவகாசம் கிடையாது ஆண் பிள்ளையை சோராள்வி பின் பெண் பிள்ளையை சோராள்வி பின்தொடருவா போலே அதுவும் தெரிவிக்கிற மேல நம்மளை ஒரு இடத்துல சரி மாணாவி சோலைன்னா என்னது மாணாவி சோலை என்னால் நாம் வைக்கக்கூடியதான நவராத்திரி குரு நம்மிழ் அரும்பதம் தெரிவிக்கிறவா சொன்னா நித்தியசூரிகள் நித்தியமாக இருக்கக்கூடியதான பரமபதம் மபதம் எப்படி தெரியுமோ அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் தெரியுமோ மானாவி சோலை போலே அன்று இந்த நவராத்திரி அணிக்கு பொம்மைகளை வைக்கிறோம் நித்திய சூரியக்கூடிய பரமபதத்திலே அவர்களுக்கு ஒரு நாளும் விச்சேதம் இல்லாமல் எம்பெருவானை அனுபவிக்கக்கூடியதான அனுபவம் உண்டு ஆக பரமபதம் மானாவி சோலை போலே அன்று வாசுரங்கள் நூறு வாசுரங்கள் எந்த சொல்றது எந்த பாசுரத்தை விடுறது நூறு வாசுரங்கள் அருளி செய்து ஈடுபட்டதானது அரங்கனே என்ன கிடக்குமா போலே தொண்டரடி புடி ஆழ்வார் அரங்கனே என்று கிடக்குமா போலே அரங்கே என்று நம் இராமானுசன் இருக்குமா போலே குருகூர் சடகோபன் என்று மதுரகவிகள் இருக்குமா போலே பரதாழ்வான் என்ன சத்ருக்கனாழ்வான் இருக்குமா போலே அழ்வார் தெரிவிக்கிறார் அடியேன் ஈடுபட்டதான துறை என்னயூன் என்னும் ஹீன சொல்லே அடியேன் ஈடுபட்டது எம்பெருமானுடைய நவதி நவநீத விற்காந்தத்தில் அடியேன் ஈடுபட்டேன் ஈடுபட்டது மட்டும் கிடையாது நவநீத விரத்தாந்தத்தில் ஈடுபட்டு மோகித்தும் கிடந்தேன் இடத்துல கூறத்தாழ்வான் அத்திரிய ஒரு கேள்வி கேட்டார் பெருமானே நீ தாயாருடைய கையினாலே கட்டுப்பட்டாய் அடியும்பட்டாய் கட்டுப்பட்ட காலத்திலே உன்னை கட்டியவள் யசோதை உலகத்துல நியாயம் எப்படி உண்டு தவறு யார் பண்ணினாலும் அவளைத்தான தண்டிக்கணும் தவறு பண்ணியவன் ஒருவனாக இருக்க நீ தண்டனை வழங்கியது மற்றொருவரிடத்திலே தாழ்வான் கேட்டுண்ட என்னது எங்கள் ஆழ்வாரை உண்மையிலே மோகங்கதராக பண்ணியது எதற்காக எம்பெருமான கேட்டார் தண்டிக்கணும் நம்முடையதான் தெரிவிக்கிறார் அல்லாதவரும் தொடர நின்ன எஞ்சா பிறவி இடர்கடிவான் இமயோர் தமக்கும் தன் சார்பிலாத தனி பெருமூர்த்தி ஏகமே அப்படியே தெரிவிக்கிறார் தன் சார்பிலாத தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நஞ்சால் நினைப்பறிதால் பெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே அசுரம் இந்த அசுரத்தில் என்ன சொன்னார் அவன் யாருமீனச் சொல்லே அந்த எம்பெருமானே பெண்ணை திருடுபவனாக தாயார் கையினாலே கட்டும் கட்டி அடியும்படுபவனாக தன்னை சுலபமாக்கி கொண்டானே இது மேல அல்வார் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் தெரிவிக்கிற விட்டு இனி என்னால் இருக்க முடியாது என்று தன்னுடையதான உள்ளத்தை வெளியே தெரிவித்தாள் இந்த தலைவன் யாரு எம்பெருமான் தலைவி யாரு பராங்குச நாயகி அந்த எம்பெருமான விட்டு இனி என்னால இருக்க முடியாது என்று தலைவியான பராங்குச நாயகி தெரிவிப்பதாக பாசுரம் இனச்சொல்லாயினுமாக எரிதிரைவையம் முற்றும் ஏனத்துருவாயிடந்தவிரான் இரு கற்பகம் சேர்வான தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லவர்க்கும் ஞானப்பிரானையல்லால் இல்லைதான் கண்டது நல்லதுவே இதுவே அழ்வாருடைய சித்தாந்தமான பாசுரம் நூறு பாசுரங்களையும் அழ்வார் தான் கண்டதான முத்து என்னன்னு தெரிவிக்கிறார் தான பெரிய அனைவரும் ஒரே விடராக தெரிவித்தார்கள் அழ்வார் தன்னுடையதான திருவுள்ளம் இனது என்று அறுதி இட்டார் யாரை போலே சக்கரவர்த்தி திருமகனை போலே அதை மட்டும் சொல்லி உன்யாசத்தை முடிச்சுறேன் பீஷன் அழ்வான் ஆகாயத்தில் வந்து இருக்கிறான் கடற்கரையில பெருமாள் இருக்கான் முதலிகளோட சர்வலோக சரண்ய ராகவாய மகாத்மனே நிவேதயம் விபீஷணம் எம்பெருமானுடைய திருவடுகளை விபீஷணன் சரணாகதி பண்ணினான் உடனே சுப்ரீமன் வேகமாக உள்ள வந்தான் முதல் வார்த்தை என்ன சொன்னான்னு தெரியுமா வந்து சேர்ந்த விபீஷணனை சேர்த்துக் கொள்ள கூடாது அதுக்கு காரணம் சொன்னா அதுதான் ஆச்சரியமான காரணம் என்ன காரணம் தெரியுமாட்டாய் நீஷணன் கொண்டு வந்தான் என்ன ஆயுதம் அஞ்சலி பரமமுத்ரா கிப்ரம் தேவ பிரசாதினி என்பெருவான் தன்னை பார்த்து இரு கைகளையும் கூப்பி உன்னுடைய திருவடிகளே கதி என்று தெரிவிக்க கூடியதான ஒருவனை பார்த்து எம்பெருவான் தான் பயப்படுகிறான் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய விபீஷணன் நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சொன்னால் பராசரப்பட்டர் ஒரே வார்த்தையில சொன்னார் விபீஷண சரணாகதினா என்ன தெரியுமோ ஒரே அடி பராசரப்பட்டர் ஒரே அடி அது ரெண்டு சொன்னார் ஒரு சரணாகதன் அவனை காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறான் ஒரு சரணாகதன் ஒரு சரணாகதன் அவனை காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறான் ஒரு சரணாகதன் இதுவே விபீஷணி ஒரே வரி ரெண்டு தினம் என்னங்கிறது எடுத்து ஆக அந்த நேரத்தில் எப்பெருமான என்ன சொன்னான்னு தெரியுமோ சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவா கவலைப்பட வேண்டாம் என்னுடையதான திருவடிகளே கதீன் வரணும் என்னுடைய திருவடிகளே கதீன் வந்தவன் விபீஷணன் வேண்டாம் எபெருவானே எனக்கு வேற கதி கிடையாது ராஜ்யம் ஆனோகதி பண்ணி உன்னிடத்திலே எனக்கு காரியமாக சொல்லிக்கிறேன் இதுவும் வேண்டாம் சுக்ரீவா என்னிடத்திலே என்று வர வேண்டாம் என்று சொல்லிக் வேண்டாம் திருவிருத்தம் கிரந்தத்திலே தன்னுடையதான திரு உள்ளமாக தன்னுடைய சித்தாந்தமாக தெரிவிக்கிறார் ஞான பிரானை எல்லாம் நான் கண்ட நல்லதுவே சொன்ன குழந்தை கணத்துக்குள்ள உணர்ந்துட்டான் கணத்துக்குள்ள குழந்தை விழுந்தான்னு சொன்ன தாயார் என்ன உணவு ஐயோ குழந்தை விழுந்துட்டானே துக்கப்படுவள் குழந்தையை காப்பாற்றுவளே குழந்தை கணத்தில் விழுந்தால் உடன் குதித்து எடுக்கும் மாதாவை போலே பூமியை பிரளயம் கொண்ட மாறே மூழ்கி எடுத்த எம்பெருமான் ஞானப்பிரான் அவனே எனக்கு தஞ்சம் அவனே நமக்கு தஞ்சம் அவனே உமக்கும் தஞ்சம் என்று அரோபதேசமாக இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தான் இதுக்கு மேல கடைசி பாசுரத்துல இந்த பாசுரங்கள் இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணக்கூடியவாளுக்கு உண்டானதான பலன் என்னன்னு தெரிவிக்கிறார் என்ன பலன் தெரியுமோ அருவினை மாயவள் சேற்றள்ள பொய் நிலத்தே வல்லார் அழுந்தார் இந்நூல் வல்லார் அழுந்தார் சொல்லார் தொடையில் இந்நூலும் வல்லார் அழுந்தார் இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணினவா அவளுக்கு இந்த சம்சாரத்துல ஒரு நாளும் சம்பந்த கிடையாது முடிவு எப்படி இருந்தது விண்ணப்பம் செய்த இந்நூலும் அல்லார் அழுந்தார் சமாதானம் சொன்னார் மகாபாரதம் போல பரந்திருத்தல் இல்லாது பிரணமம் போலே சுருங்கி இருத்தல் அல்லாது நூறு பாட்டாய் ஞாதவ்யமாய் இருக்கக்கூடியதான பாசுரங்கள் இது திருவருத்தம் திருவருத்தையே தமக்கு பொழுதுபோக்காக கொண்டவர்கள் நம்முடையதான முன்னோர்கள் சுவாமி எம்பெருமானாருடைய காலம் அந்த எம்பெருமானாருடைய அந்தரங்கராக இருந்தவர் பிள்ளை உறங்காமல்லி தாசர் ஒரு சமயம் சுவாமி எம்பெருமானார் திருமலைக்கு விடை தீர்மானம் பண்ணினார் திருமலைக்கு விடை கொள்வதாக தீர்மானம் பண்ணினார் என்று தெரிந்த உடனே பிள்ளை ஒரங்காவை போலே என்ன தெரிவிக்கிறார்கள் திருமலை சொல்வதாக இருக்கிறார் தெரிந்து கொண்டார் பிள்ளைங்க தெரியும் போனார் கதவு சாத்தி கதறி எழுத வேண்டியதான பிள்ளைங்க அனுசந்தானம் பண்ணினார் கேட்டார தெரியுமர் தெரியுமா தெரிமே அதனால என்ன பண்ணாக்கான தெரிவிக்கிறார் இவள் கையை பிடித்தல் காலை பிடித்தல் செய்தான் கையை நேத்து வரைக்கும் கைய காலிக்காதே விட்டு போக போறான் போன இருக்கேன் வராச நாயகி காண்கிந்தனும் யாரு தலைவன் சொல்றானா அவளை பாத்து பெண்ணே உன்னை விட்டுடைய நாள போக முடியுமா உன்னை விட்டு பிரிஞ்சியனால இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னானா கான்கிந்தனகளும் கேட்கிந்தனகளும் காணில் இன்னாள் நேற்று வரைக்கும் இது மாதிரி இவர் நடந்துகலையே நேற்று வரைக்கும் என்ன அர்த்தம் என்ன விட்டு போக என்ன விட்டு பிரிஞ்சுசு நாயகி திருவருத்த பாசுரத்துல இந்த பாசுரத்தை பிள்ளை உறங்காவளிதாசன் அனுசந்தானம் பண்ணினார் எப்பொழுதோ எம்பெருமானார் திருமலை விடை காலத்திலே அந்த சுவாமி எம்பெருமானார் இடத்துல சொன்னார் எம்பெருமானார் பதில் சொன்னார் அதான் ஆச்சரியம் பண்பூ மணிவல்லி யாரே பிரிபவர்தான் என்று சொல்லதாகாதோ பண்பூ மணிவல்லி அதே சொன்னாரா போய் சொல்லுங்க அதாகுற இடத்துல பெண்பு மணிவல்லி யாரே பிரிபவர் தான் எம்பெருமான் சொன்னது பாசுரம் தான் மணிவல்லி யாரு மணிவல்லி என்றால் தனக்கு தானே ஆபரணமாய் இருக்க கூடியவள் தெரிவிக்கிறார் எம்பெருமான் யாரு ஆபரணத்திற்கு ஆபரணம் சேர்க்கும் பெருமாள் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் இது எம்பெருமான் அந்த எம்பெருமானும் இவ்வளவு விட்டு பிரியாம இருந்தான்னு சொன்னா இவளுக்கு ஒரு ஆபரணம் ஓடுமோ தனக்கு தானே ஆபரணமாக இருக்கக்கூடியதான மணிவல்லி அந்த மணிவல்லி இவ்வளவு விட்டு பிரிய முடியுமோ ிபவர் தான் அப்படின்னு பெருமாள் சொன்னாரே இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டான் பெரியவா சான்புல சமாதானம் சொன்ன தலைவனுக்கு தலைவியிடத்துல ஆசை இருக்க வேண்டாம் தலைவனுக்கு தலைவியிடத்துல மோகம் இருக்க வேண்டாம் தலைவனுக்கு தலைவியடத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டாம் தலைவன் தான் அறிந்தாலும் இவன் இவளை விட்டு போக முடியுமோ என்று எழுதினார் பிள்ளை பிரணயித்வம் இல்லையானாலும் சைதன்யம் இல்லையோ இவள் அழகோண்டு இருக்கிறவள் பரமசுந்தரி பரம இவளை விட்டு நம்மாலே இருக்க முடியுமோ எம்பெருமா நினைச்சுட்டான் இவ்வளவு விட முடியுமோ விட முடியாதே அதே போலே இம்பருமானார் தெரிவிக்கிறாராம் யாரே பெரி வருதாம் என்று தாசரிடத்திலேனே தெரிவிக்க கூடாதோ என்று இம்பருமானார் தெரிவித்தாராம் ஆக திருவருத்தத்தை நம்முடையதான அனுசந்தானமாக கொண்டதான நம்முடையதான முன்னோர்கள் அந்த திருவருத்த நூறு பாசுரங்கள் என் நூறு பாசுரங்களை ஒரு மணி நேரத்தில் சொல்லணும் ஒன்னேகால் மணி நேரத்தில் சொல்லணும்னு சொன்னா வித்வான்களால முடியும் அடியனால தெரிவித்தார் கடலை இடுவாரை போலே அடியுடைய பரமாச்சாரியராக விழுந்தக்கூடிய ஸ்ரீரங்கம் கோலிதான் சுவாமி அந்த சுவாமியினுடையதான திருவடிகளிலே அடியனுடையதான அல்லாண்டுகளை விண்ணப்பித்துக் கொண்டும் பரமா ஆச்சரியமாக அலிச்செயல் அரங்கம் என்று கோட்டியாரை சேர்த்து வைத்து சுவாமி நம்பிள்ளை சபையிலே இது போன்றதான காலக்ஷேபங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியதான வக்கீல் சுவாமிகளுடையதான திருவடிவாரங்களுக்கு பல்லாண்டு அந்த சுவாமிக்கு உபகாரமாக இருக்கக்கூடியதான சுவாமிகளுடையதான திருவடிவாரங்களுக்கு பல்லாண்டு வாடி இருக்கக்கூடியதான நடிகனுடையதான முன் இதை திருச்செவி சார்த்தி கேட்டிருந்ததான கோட்டியாருடையதான திருவடிகள் கோட்டியாருடையதான திருவடிகளுக்கும் புல்லாண்டு வாடி அடியோமோடும் ஆயிரம் புல்லாண்டு என்ன பெரிய பெருவாள் என்ன பெரிய பிராட்சியார் என்ன ஸ்ரீரங்கநாதன் என்ன ஸ்ரீரங்க நாச்சியார் என்ன அவர்களுடையதான திருவடி தாமர்களுக்கும் அடியனுடையதான வார்த்தைகளை தோட முடிக்கிறேன் ஸ்ரீமத்ய விட்டு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்ய மங்களம் ரம்ய காமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாஹா ம